அவர்கள் வயிற்று போக்கில் இறப்பவன் எடிபாடுகளுக்கு இடையில் சிக்கி இறப்பவன் போரில் கொல்லப்படுபவன் ஆகிய ஐந்து பேர்களும் ஷகிதுகள் ஆவார்கள் பாங்கு சொல்வதிலும் தொழுகையின் முதல் வரிசையிலும் உள்ள நன்மையை மக்கள் அறிவார்களாயின் அதற்காக போட்டி போட்டு முந்தி வந்து அதன் விளைவாக அவர்களிடையே சீட்டு உலுக்கி எடுக்க வேண்டும் என்று நிலை ஏற்பட்டாலும் அதற்கும் அவர்கள் தயாராகிவிடுவார்கள் இதை அபுகுரேராரதியல்லாகும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள்